தன்மார்க்க விளக்கத்தின் முதற் பிரிவாகிய ஜீவகாரு ஒழுக்கம் இரண்டாம் பிரிவு திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க தலைப்பட்ட ஆண்மை என்ப சுகத்தை காலமுள்ள பொழுதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும் அந்த தலைப்பட்ட ஆண்மை என்பது மறுமை என்பரின்பாழ்வு என மூன்று வகை என்று அறிய வேண்டியது இம்மை இன்ப வாழ்வு அவற்றுள் சிறிய தேக கரணங்களைப் பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கப்படுகின்ற இன்பத்தை இம்மை இன்ப என்று அறிய வேண்டும் இம்மை இன்ப இம்மை இன்ப ஆவது மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல்ல அறிவுடையவர்களாய் பசி பிணி கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர் சினேகர் அயலார் முதலியரும் தழுவ சந்ததி வளங்கத்தக்க ஷர்குணமுள்ள மனைவியோடு விடயங்களைச் செலனால் அனுபவிக்கின்றதை இம்மை இன்ப லாபம் என்றறிய வேண்டும் இம்மை இன்பத்தை அடைந்த ஒரு பெருமை எது என்று அறிவிக்க வேண்டும் அன்பு தயை ஒழுக்கம் அடக்கம் பொறுமை வாய்மை தூய்மை முதலிய சுபகுணங்களைப் பெற்று விடய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும் மறுமை என்பாவது யாது உயர் பிறப்பில் பெரிய தேகங்களைப் பெற்று பெரிய முயற்சியால் பெரிய விஷயங்களை பல அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்ப வாழ்வு என்று அறிய வேண்டும் மறுமை என்ப லாபம் எது உயர் பிறப்பை பெற்று இம்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்களெல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை பலனால் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப வேண்டும் மறுமை இன்ப லாபத்தை பெருமை யாது அன்பு தயை முதலிய சுப குணங்களைப் பெற்று சுத்தவடைய இன்பங்களை எண்ணியபடி தடைபடாமல் முயன்று பல அனுபவித்து புகழ் பட வாழ்தல் வேண்டும் பேரின்ப வாழ்வு எல்லா தேகங்களையும் எல்லா கரணங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா போகங்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியின் சந்நிதி விசையிடத்தால் தோன்றி விளங்க விளக்கம் செய்விக்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தைப் பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பாழ்வு என்று அறிய வேண்டும் பேரின்பாபம் யாது யாவும் தாமாய் விளங்குவதே பேின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை எது தோல் நரம்பு எண்பு தசை இரத்தம் சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களுமாகிய தேகத்தை மாற்றி மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூத காரிய சுத்த தேகத்தையும் பொன்படிவாக தோற்றுதல் மாத்திரமே அன்றி ஆகாயம்போல் பரிசிக்கப்படாத சுத்த பூத காரண பிரணவதேகத்தையும் தோன்றப்படுதலுமின்றி ஆகாயம் போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாயிருப்பார்கள் உள்ளே மண்ணினது திண்மையால் தரிக்கப்படார்கள் புறத்தே மன் கல் முதலியவற்றால் எரியினும் அவை அவர் வடிவில் தாக்குவனவல்ல உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள் புறத்தே நீரில் அழுத்தினும் அவர் வடிவம் அழுந்தாது உள்ளே நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள் புறத்தே நெருப்பிற் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவனவல்ல உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்படார்கள் புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்து அசைக்க மாட்டாது உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள் புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்கமாட்டாது ஆதாரத்திலன்றி நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும் அவரது கண்கள் முதலிய கரணேந்திரியங்களும் வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களையும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவன அல்ல தயையினால் விஷயங்களை பற்ற வேண்டில் சுவர் மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பன அல்ல அண்டபிண்டங்களில் அகம்புறம் முதலிய இவ்விடத்துள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்தவிடத்து இருந்தே கண்டறியும் அண்டபிண்டங்களில் எ்விடத்திருந்து பேசினும் அவர் செவிகள் இருந்த இடத்திருந்தே கெட்டறியும் எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும் அவர் நா இருந்த இடத்திருந்தே சுபைத்தறியும் எவ்விடத்திருக்கின்ற பரிசங்களையும் அவர் மெய் இருந்த இடத்திலிருந்தே பரிசுத்தறியும் எவ்விடத்திருக்கின்ற கந்தங்களையும் அவர் நாஷி இருந்த இடத்திருந்தே முகந்தறியும் எவ்விடத்திருக்கின்றவர்களுக்கும் அவரது கைகள் இருந்த இடத்திருந்தே கொடுத்தல் கூடும் எவ்விடத்திலும் அவரது கால்கள் இருந்தகிடத்திருந்தே நடத்தல் கூடும் அவரது வாக்கு எவ்விடத்திருக்கின்ற எவ்வவர்களோடும் இருந்தகிடத்திருந்தே பேசுதல் கூடும் மற்ற இந்திரியங்கள் இருந்தகிடத்திருந்தே எவ்விடத்தும் ஆனந்தித்தல் கூடும் அவரது மனம் முதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவனகல்ல தயவினால் பற்றத் தொடங்கில் எல்லா உயிர்களது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயத்துக் கொள்ளும் அவர் அறிவு ஒன்றையும் சுட்டியறியாது தயவினால் சுட்டியறிய தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டியறியும் அவர்கள் நிர்குணத்தராவார்கள் அல்லது தாமச இராசத சாத்துவீக முதலிய முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள் புறத்தே அவரது குணங்கள் கரணங்களை பற்றுவன அல்ல உள்ளே பிரகிருதியினால் மூடப்படார்கள் புறத்தே அவரது பிரகிருதி குணங்களை பற்றுவன அல்ல உள்ளே கால தத்துவத்தால் வேற்றுமைப்படார்கள் புறத்தே காலத்தால் அவரது திருமேனி தடைபடாது உள்ளே நியதி அளவால் அளக்கப்படார்கள் புறத்தே நியதியால் அவரது திருமேனி வரைபடாது அன்றி காலம் வித்தை தாகம் புருடன் முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை மாயையால் பேதப்படார்கள்த்த மகாமாயையை கடந்து அதன்மேல் அறிஉருவாக விளங்குவார்கள் ஆகாரம் நித்திரை மைதுனம் பயம் என்பவைகளால் தடைபடார்கள் அவர்கள் தேகத்திற்கு சாயை வியர்வை அழுக்கு நரை திரை மூப்பு இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவனல்ல பனி மழை இடி வெயில் முதலியவற்றாலும் இராக்கதர் அசுரர் பூதம் பிசாசு முதலியவற்றாலும் தேவர் முனிவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் பாதிக்கப்படாது வாழ் கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல சிறிதாகத் தோற்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல பெரிதாகத் தோற்றலும் அவர் தேகத்திற்கு உரித்து இறந்தோரை எழுப்புதல் வார்த்தை வாலிபராக்கல் முதலிய கருமசித்திகளும் யோக சக்திகளும் ஞான சிகளும் அவர் சன்னதியில் இடைவிடாது விளங்கும் சிருஷ்டித்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுக்கிரகித்தல் என்கிற கிருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் பஞ்சகர்த்தாக்களும் அவர் கடைக்கண் பார்வையால் தங்கள் தங்கள் தொழில் நடத்துவார்கள் அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும் அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும் அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும் சர்வ சக்தி உடையவர்களாய் எக்காலத்தும் அழிவில்லாதவர்களாய் ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களும் அம்மலவாதனைகளும் இல்லாதவர்களாய் பேரருள் வண்ணம் உடையவர்களாய் விளங்குவார்கள் சடமாகிய ஒரு துரும்பும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்சகிருத்தியங்களும் செய்யும் அவரது பெருமை வேதாந்த சித்தாந்த கலாந்த போதாந்த நாதாந்த யோகாந்தம் என்கிற ஆறு அந்தங்களிலும் விளங்கும் அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும் இவை பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும் இம்மூவகை இன்ப லாப வாழ்வையும் பெறக்கூடும் கடவுளின் இயற்கை விளக்கமாக ஏகதேசத்தை கொண்டும் அருட்பூரணத்தை கொண்டும் அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் மூவகை இன்பங்களில் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையத்தக்கவை இவை அருட்பூரணத்தை கொண்டு அடையத்தக்கது யாது இம்மை என்ப லாபம் மறுமை என்ப லாபம் என்கிற இரண்டையும் அருளின் ஏகதேசத்தைக் கொண்டு அடையக்கூடும் என்றும் பேரின்ப லாபம் என்கின்ற ஒன்றையும் அருப்பூரணத்தைக் கொண்டு அடையக்கூடும் என்றும் அறிய வேண்டும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எந்த வண்ணம் உடையது சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும் நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும் அறிவார் அறியும் வண்ணங்களும் அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும் ஆகிய சர்வசக்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளங்க விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும் அந்த அருள் எவ்விடத்து விளங்குகின்றது நோக்குவார் நோக்குமிடம் நோக்கப்படுமிடம் கேட்பார் கேட்குமிடம் கேட்கப்படும் இடம் சுவைப்பார் சுவைக்குமிடம் சுவைக்கப்படுமிடம் முகருவார் முகருமிடம் முகரப்படுமிடம் பொருந்துவார் பொருந்தமிடம் பொருந்தப்படுமிடம் பேசுவார் பேசுமிடம் பேசப்படுமிடம் செய்வார் செய்யுமிடம் செய்யப்படுமிடம் நடப்பார் நடக்குமிடம் நடக்கப்படுமிடம் விடுவார் விடமிடம் விடப்படுமிடம் நினைப்பார் நினைக்குமிடம் நினைக்கப்படும் விசாரிப்பார் விசாரிக்கும் விசாரிக்கப்படும் இடம் துணிவார் துணியுமிடம் துணியப்படும் தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டப்படும் இடம் அறிவார் அறியுமிடம் அறியப்படும் இடம் அனுபவிப்பார் அனுபவிக்குமிடம் அனுபவிக்கப்படும் இடம் முதலிய எவ்விடங்களிலும் எக்காலத்தும் விளங்குகின்றது என்று அறிய வேண்டும் அந்த அருளை எதனால் பெறக்கூடும் ஜீகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அருளைப் பெறக்கூடும் என்பது எப்படி அருள் என்பது கடவுளுடைய இயற்கை விளக்கம் அல்லது கடவுள் தயவு ஜீவகாருண்யம் என்பது ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் அல்லது ஆன்மாக்கள் தயவு இதனால் ஒருமை கரணமாகிய சிறிய விளக்கத்தைக் கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும் சிறிய தயவைக் கொண்டு பெரிய தயவை பெறுதலும் கூடும் சிறு நெருப்பைக் கொண்டு பெருநெருப்பை பெறுதல் போல எந்த அறிய வேண்டும் இதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கமே சன்மார்க்கம் என்று அறியப்படும் ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும் அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று மறையும் அதனால் உபகார சக்தி மறையும் உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும் ஆகலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறிய வேண்டும் அன்றி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கமென்றும் அதனால் வரும் இன்பமே கடவுள் இன்பமென்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகாலறிந்து அடைந்து அனுபவித்து நிறைவு பெற்ற சாத்திய ஞானிகளே மேற்குறித்த பேரின்பாபத்தை பெற்ற முத்தர்கள் என்றும் அவர்களே கடவுளை அறிவாலறிந்து கடவுள் மயமானவர்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் இலக்கணம் என்ன ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயத்தில் பொதுவாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் கருண்யம் உண்டாக உண்டாக அந்தமாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு புரணமாக விளங்கும் அத்திருவருள் விளங்கவே கடவுள் அனுபவமாகி புரணமாகும் அவ்வனுபவம் புரணமாதலே கடவுள் வழிபாடு என்று வேண்டும் ஆன்ம உருக்கம் உண்டாக உண்டாக ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்படுவது எப்படி தயிருக்கும் கட்டைக்கும் கடைதலால் நெகிழ்ச்சி உண்டாக உண்டாக அதன் உள்ளிருக்கின்ற வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படுவது போல வெளிப்படும் என்று அறிய வேண்டும் திருவருள் விளங்குவதனால் கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாவது எப்படி வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படவே அவற்றின் உண்மை தன்மை அனுபவமாகி பூரணமாவது போல கடவுள் இன்பம் பூரணமாகும் என்று அறிய வேண்டும் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது வெளிப்படும் பசி கொலை பிணி ஆபத்து தாகம் பயம் இன்மை இச்சை இவைகளால் ஜீவர்கள் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் கேட்ட போதும் அறிந்த போதும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும் பசி என்பது ஆகாரம் பெறாமையினால் வயிற்றுநுட்பற்றி நின்று தேகத்தின் நகத்தும் புறத்தும் உள்ள கருவிகரணங்களின் தன்மைகளை சுடுதல் செய்து அறிவை மெலிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்திவிப்பதற்கு முதற் காரணமாகிய விகற்ப மாயா காரிய பிண்டப்பகுதி நெருப்பு கொலை என்பது தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகரணங்களை பலவேறு கருவிகரண புடைப்பயிற்சிகளால் பதைப்புண்டாக கலகஞ்செய்து அறிவை மெலிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவித்தற்கு நிமித்தமாகிய விகற்ப போதகாரிய கொடுந்தொழில் பிழி என்பது வாத பித்த சிலேத்தும விகற்பங்களால் மாறுபட்டுகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகரணங்களை நலிவு செய்து அறிவை மெலிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவித்தற்கு நிமித்தமாக நின்ற விகற்ப மாயா காரிய பிண்டப்பகுதி வேற்றுமை விளைவு ஆபத்து என்பது அகங்காரத்தாலும் மறதியாலும் கரும வேறுபாட்டாலும் தேகபோக அனுபவங்களை தடுக்கின்ற விக்கினங்கள் பயம் என்பது தேகம் முதலிய கருவிகளுக்கு நட்டம் செய்வதாகிய விடயங்கள் நேரிட்ட போது கரணங்களுக்கும் அறிவுக்கும் உண்டாகந்த நடுக்கம் இமை என்பது கல்வி செல்வம் முதலிய கருவிகளை தற்சுதந்திரத்து பெறாமை இச்சை என்பது அடையக் கருதிய விடயங்களின் அருமை குறித்து அவற்றை மென்மேலும் கருத செய்கின்ற சித்தவிருத்து என்று அறிய வேண்டும் முதற்தும் இடைப்பட்டதும் கடைப்பட்டதும் இவற்றுள் பசி கொலை என்பவை இம்மை இன்பம் மறுமை இன்பம் பேரன்பம் என்கிற ஒன்றையும் தடுத்தலால் முதற்பட்ட தடை என்றும் பிணி பயம் ஆபத்து இன்மை என்பவை இம்மை மருமை இன்பங்களை சிறிது தடுத்தலால் எடைப்பட்ட தடையென்றும் ஆசை இம்மை இன்பத்தை சிறிது தடுத்தலால் கடைப்பட்ட தடையென்றும் அறிய வேண்டும் ஜீவகாருண்யத்தின் வல்லபம் யாது பிற உயிர்களிடத்து பசி கொலை முதலியவற்றுள் எதனால் காரண்யம் தோன்றியதோ அதனால் அவ்வுயிர் வருந்தாதபடி அதை நீக்குவதற்கு முயல்விப்பது வல்லபம் என்று அறிய வேண்டும் ஜீகாரு பிரயோஜனம் உயிர்களுக்கு இன்பம் உண்டு பண்ணுவது அதன் பிரயோஜனம் என்று அறிய வேண்டும் இந்த ஜீவகாருண்யத்தின் சுரூப ரூப சுபாவ வியாபக முதலியவைகளை மூன்றாவது பிரிவில் கண்டுகொள்க திருச்சிற்றம்பலம்